तापत्रय சச்சிதானந்த விஷோத்பதித்தாய விநாஹயசா கஷிநோக்கி முனிச்சாரணூத்தநரம் भगवान नारद மகர்ஷி வசுதேவரிடத்தில் பாகவத தர்மத்தை சொல்லத் தொடங்கியிருக்கிறார் கடைசியாக நாம் பார்த்தோம் ஒன்பது புத்திரர்கள் ஞானிகளாக யோகிகளாக அவதூதர்களாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் எல்லா உலகத்துக்கும் போய் கொண்டிருந்தார்கள்ங்கிறத வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அவ்வியாக தேஷ்ட கதையா தடை இல்லாமல் எங்கே வேணாலும் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் முக்தாக எதுலையும் ஒட்டிக்கிறது எந்த இதுலேயும் அபிமானம் இல்லாமல் இருந்தார்கள் முக்தாக அந்த ஒன்பது யோகிகள் இனிமேல் நவயோகி சம்பாதம்னு வரப்போகிறது அதுக்கான பீட்டிகை தான் இது ஆகவே அவ்யாகத்த இஷ்டகதையாக முக்தாக வியாகத்தம்னா தடை அவ்வியாகத்தம்னா தடையில்லாமல் இஷ்டகதையாக மனசு போல சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் எங்கே வேணாலும் போவார்கள் ஆனால் எதிலையும் ஒட்டிக்க மாட்டார்கள் முக்தாக ஷரீராபிமானமே இல்லை அவர்களுக்கு எங்கெல்லாம் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் அப்படின்னா சுர சித்த சாத்திய கந்தர்வ யக்ஷ நர கிண்ணர நாகலோகான் தேவலோகம் சித்தர்களுடைய லோகம் சாத்தியலோகம் கந்தர்வலோகம் யக்ஷலோகம் நரலோகம் கிண்ணலோக்கம் நாகலோக்கம் இந்த லோகங்களுக்கெல்லாம் போய்கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல முனி சாரண பூதநாத வித்யாதர த்விஜகவாம் முனி முனிவர்களுடைய உலகங்கள் சாரணர்கள் பூதநாதர்கள் உலகங்கள்லாம் அந்தந்த இருப்பிடங்கள்னும் அர்த்தம் ஏதோ வெளியில் வேறு வேறு இடம்னு அர்த்தம் இல்லை அவர் அவர்களுடைய இருப்பிடம் பூதநாதர்கள் வித்யாதரர்கள் கருடன் பசுமாடுகள் வித்யாதர த்விஜகவாம் த்விஜனா கருடன் கவாம்னா பசுக்கள் இந்த லோகங்கள்லேயும் புவனானி புவனானின்னா அவர்களுடைய இருப்பிடங்களில் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இல்லாட்டி உலகங்கள் எல்லா இடத்துக்குள்ளேயும் சஞ்சரிக்கக்கூடிய யோகசக்தியும் உடையவர்களாக இருந்தார்கள் காமம் சரந்தி அவ்யாக தேஷ்டகதையாக சொன்னார் இங்கே சொன்னார் காமம் சரந்தி சௌரியம் போல விருப்பம் போல அங்கேயும் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அத்தனை பேரும் பரிவிராஜக அவதூதர்கள் என்பது விஷயம் இப்படி பாகவத தர்மத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் நாரத மகர்ஷி வசுதேவரிடத்தில் தொடர்ந்து பிறகு அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம் அவ்வாக தேஷ்டகதயர சித்தசாத்திய கந்தர்வயக்ஷனர கிண்ணர நாகலோகான்